ம் பிரபித்தய தோற்றவேத்தை கப்பமுய கிருஷ்ணா கீதமே நம தச்சியம்ஸ்மத்தியூமே விமயோ மே மகான் ராஜன் ஹரிஷ்மினும் சஞ்சயர் சுலுகிரர் இந்த கிருஷ்ணார்ஜுன சம்பாதத்தை ரொம்ப பிரைஸ் பண்ணுறார் இதெல்லாம் கிடைக்காது வாழ்க்கையில் யாருக்கு கிடைக்கும் என்று சொல்லி ரொம்ப புகழ்ந்து அதனுடைய அனுபவத்தை எல்லாம் ரொம்ப அற்புதமான சொற்களால் வெளியிடுகிறார் ஹே ராஜன் ஓ அரசனே திருதராஷ்டிரம் அண்ணனே தச்ச சம்ஸ்மிருத்திய சம்ஸ்மிருத்திய அதை நினைத்து நினைத்து எதை முதல்ல சொன்னார் சாஸ்திரோபதேசத்தை நினைச்சார் இப்போ சொல்கிறார் ஹரே அத்தியுதம் ரூபம் இந்த ஹரியனுடைய விஸ்வரூபம் அந்த விஸ்வரூபத்தை விருப்பு வெறுப்பு இல்லாத உலக பார்வையை அவர் அனுகிரகம் செய்தாரே அப்போ எப்படி இருந்தும் தெரியுமா உலகம் எங்கு பார்த்தாலும் அமைதி ஆனந்தந்தான் இப்போ ஏற்பட்ட போர்க்களத்தில் அர்ஜுனனுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி பகவான் விஸ்வரூபத்தை காமிச்சார் ரொம்ப கம்பீரமாக ஜகத்குருவாக இருந்து உபதேசம் பண்ணினார் அந்த மகாவிஷ்ணு கிருஷ்ணாவதாரம் பண்ணி அந்த அவதாரத்தினுடைய சிறந்த ஒரு ஆச்சாரியத்தன்மையை வெளிப்படுத்தினது ஆக அந்த கிருஷ்ணனுடைய ரூபம் விஸ்வரூபம் எல்லாத்தையும் சேர்த்துக்கணுங்க ஹரேஹே அத்புதம் அத்தியுதம் அற்புதத்திலேயே உயர்ந்தது மேலான அத்தத்தை சம்ஸ்மிருத்தி அது என் மனசுக்குள்ளேயே இருக்க அந்த ரூபம் அதை நினச்சி நினச்சி மே மகான் விஸ்மயா எனக்கு மகான்னு சொன்னால் மிகச்சிறந்த உயர்ந்த விஸ்மையாக ஆச்சரியம் அர்ஜுனனுக்கு இந்த பதினோரா அத்தியாயத்தில் அந்த உணர்ச்சிகள்லாம் வந்தது முதல்ல ஆச்சரியம் அப்புறம் பயம் அப்புறம் அடுத்தது பக்தி இவர் இங்கே பக்தியோட ஆச்சரியத்தையும் சொல்லுகிறார் எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கிறது விஸ்மயான வியப்பு ஆச்சரியம்னு அர்த்தம் அதுவும் சாதாரண வியப்பு இல்லை பெரிய வியப்புங்கிறார் அதை நினச்சிட்டு புனா புனா ஹ்ஷ்யாமிச்ச மறுபடியும் மறுபடியும் அதை நினச்சி நான் சந்தோஷப்பட்டு கொண்டே இருக்கிறேன் அப்படிங்கிறார் அதுதான் இந்த ஸ்லோகத்தோட விஷயம் இனி அடுத்த ஸ்லோகத்தோட பதினெட்டாவது அத்தியாயம் நிறைவு பெறப்போகிறது அதை அடுத்த வகுப்பில் படிக்கலாம் தச்ச சம்ஸ்மிருத்திய சம்ஸ்மிருத்திய ரூபமத்யுதம் ஹரே விஸ்மயோமே மகான் ராஜன் ஹிருஷ்யாமிச்ச புன